வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று செப்டம்பர் நான்கு இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் ஸ்பானிஷ் ஆளுநரான ஃப்ளிஃபே டி நெவே என்பவரால் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு குற்றவாளிகளை ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத்வேல்ஸுக்கு அனுப்பும் கொள்கையை பிரிட்டன் கைவிட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு தான் கண்டுபிடித்த படப்பிடிப்பு கருவி கேமராவுக்கு ஜார்ஜ் ஈஸ்ட்மென் கோடாக் எனும் பெயரில் காப்புரிமம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கண்டங்களுக்கு இடையேயான முதலாவது நேரடி தொலைக்காட்சி ஒளிபரப்பு ஜப்பானில் இடை இடம்பெற்ற அமைதி மாநாட்டு நிகழ்ச்சிகளை கலிபோர்னியாவின் சான் பிரான்சிஸ்கோ நகருக்கு ஒளிபரப்பப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வன்தட்டு நினைவகம் ஹார்டிஸ்கை கொண்ட உலகின் முதலாவது கணினியை ஐபிஎம் அறிமுகப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் மார்க் ஸ்பிட்ஸ் ஜெர்மனியின் மியூனிக் நகரில் இடம்பெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு ஒலிம்பிக் போட்டிகளில் ஒரே ஒலிம்பிக்கில் ஏழு தங்கப் பதக்கங்கள் வென்று சாதனை படைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கூகுள் வலை லாரி பேஜ் மற்றும் செர்ஜி பிரின் என்ற இரு மாணவர்கள் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அமைத்தனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இஸ்ரேலின் டெல்லவிவ் நகரின் பள்ளிக்கூடம் ஒன்றின் அடியில் கிமு ஒன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக கருதப்படும் ஒரு புதை குழி கண்டுபிடிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சூறாவளி ஃபிலிக்ஸ் நிக்கரகோவாவை தாக்கியதில் பலத்த நிலச்சரிவுகளும் உயிரிழப்புகளும் ஏற்பட்டன இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டன் புருக்னர் ஆஸ்திரிய இசையமைப்பாளர் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தாதாபாய் நவ்ரோஜி இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதாம் ஆண்டு பூபேந்திரநாத் தத்தர் இந்திய விடுதலைப் போராட்ட வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தி தமிழக இதழாசிரியர் பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிபி சிற்றரசு தமிழக அரசியல்வாதி பேச்சாளர் ஆயிரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு சிண்டே ஆந்திராவின் பத்தொன்பதாவது ஆளுநர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரிஷி கபூர் இந்திய நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பைசல் காசிம் இலங்கை அரசியல்வாதி இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எட்வர்ட் கிரைகு நார்வே இசையமைப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கே பாலசிங்கம் இலங்கை அரசியல்வாதி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஸ்டீவ் எர்வேன் ஆஸ்திரேலிய இயற்கை ஆர்வலர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு குமாரி ருக்மணி தமிழக திரைப்பட நடிகை இந்நாளின் சிறப்புகள் அர்ஜென்டினா நாட்டில் குடியேறிகள் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே